ولا تسمعن من الذين اوتوا الكتاب من قبلكم ومن الذين اشركوا عددا كثيرا وان تصبروا وتتقوا فان ذلك من عزم الامور صدق الله العلي العظيم بنيتكم مريايكوميديا انبن اسلاميه شاهده شاهده لي الله حق سبحانه وتعالى اولدي ورنادي موري ஒரு சுாவை இந்துலகத்தில் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறான் உலகத்துடைய வாழ்க்கை இது எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும் சரி அது சோதனைக்குரிய வாழ்க்கை என்பதை நாம் நம்பியிருக்கிறோம் விசுவாசம் கொண்டிருக்கிறோம் குரான் பல இடங்களில் பல விதத்தில் இதை எங்களுக்கு வலியுறுத்துகிறது உலகத்தில் இருக்கக்கூடிய சுவண்டிகளும் சோதனைகளும் நோயும் நோயற்ற வாழ்வும் இப்படியாக சொல்லப்போனால் இருக்கக்கூடிய ஒரு கண்ணியமான நிலைமையும் இருக்கக்கூடிய ஒரு பாதகமான ஒரு சூழலும் எங்களுக்கு சோதனையாகவே அமைந்திருக்கிறது என்பதை குரான் திட்டத்தெளிவாக எங்களுக்கு சுட்டிக்காட்டுகிறது சுருக்கமாக ஒட்டுமொத்தமாக சொல்ல போனால் இந்த உலக வாழ்வும் ஒரு சோதனைக்குரிய வாழ்வு என்பதை குரான் மிக தெளிவாக பல இடங்களில் பலவிதத்தில் சொல்லியிருப்பதை நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம் சுரத்து நூல் கூடிய ஆரம்ப பகுதியில் எல்லாம் சொல்லுகிறான் வலியுறுத்து இதே போன்று குரானில்டத்தில் சுல் ஒரு மனிதனை அல்லா சோதித்து அவனுக்கு இன்பங்களையும் சுவண்டிகளையும் அவனுக்கு அல்லா வழங்கி விட்டால் விட்டால் அல்லா என்னை சங்கை படுத்தி விட்டான் கண்ணியப்படுத்தி விட்டான் என்று சொல்லி இன்னொரு மனிதனை பார்த்து சொல்லுகிறான் ஒரு மனிதனுக்கு அல்லா சுகனா உலகத்தின் நெருக்கடிகளையும் கஷ்டங்களையும் பொருளாதார நெருக்கடிகளையும் பல வகையான நெருக்கடிகளை அவனுக்கு கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவன் சொல்லுகிறானி விட்டான் இனிவுபடுத்தி விட்டான் தாழ்த்தி விட்டான் இந்த அல்லா சொல்லுகிறான் கல்லா விஷயம் அப்படியல்ல இந்த உலகத்தினுடைய இன்பமும் இந்த உலகத்துடைய சுவண்டியும் இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய இருக்கக்கூடிய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் இதே ஒரு சோதனையும் அல்ல இது ஒரு கேவலமும் அல்ல தற்காக வேண்டி நல்லவர்கள் யார் பொறுமை செய்யக்கூடியவர்கள் யார் நிதான தன்மையுடையவர்கள் யார் அல்லாஹை நம்பி வாழக்கூடியவர்கள் யார் என்று சொல்லி சோதிப்பதற்காக இந்த நிலைமைகளை உங்களுக்கு உருவாக்குகிறேன் என்று சொல்லி அல்லாஹ் சொல்றாங்க தெளிவாக சொல்லுகிறான் இன்னமாராயிரு நல்லா சொல்லுகிறான் ولا نبلวนكم بشيء من الخوف والجوع ونقص من الاموال والعنفص والسمرات الله سبحانه وتعالى சொல்லுត្រா நிச்சயமாக நாங்கள்ங்களை சோதிப்போம் திடாக திடாக தரமாக سبحان الله படைத்தவன் الله سبحانه وتعالى சும்மா சொல்லுட்டாலே போதும் அவன் அவன் உருதி படைத்தி அத அவரை உலமாக்கறது தெரியும் அங்கர்க்க கூடியலாம் ولا نبلวนكم اللாம் للتاكيد அத உருதி செய்கிறது அந்த அந்த பேருடைய கடைசி பகிக்கக்கூடிய அந்நூல் நூலு தாக்கி அதே உறுதிப்படுத்துகிறதுக்கும் திடனாக திடகாத்திரமாக நாங்கள் உங்களை சோதிப்போம் எதை கொண்டு சோதிப்போம் என்று சொன்னால் பயத்தை கொண்டு சோதிப்போம் என்று சொல்லக்கூடிய அம்மா சொல்லுகிறான் விசை இன்மீனல் ஹவு பயத்தில் ஒரு பகுதியை கொண்டு சோதிப்போம் இது உண்மையான பயம் அல்ல உண்மையான பயத்தை அல்ல ஆகலத்தில் வைத்திருக்கிறான் நரகத்தில் வைத்திருக்கிறான் விசை இன்மீனல் அம்பால் பசியை கொண்டு சோதிப்போம் பொருளாதார கொண்டு சோதிப்போம் என்பதை பெற்றுக் கொள்ளுங்கள் நன்மாராயம் பெற்றுக் கொள்ளுங்கள் சோதனைக்கு பிறகு நன்மாராயம் இருக்கிறது சோதனைக்கு பிறகு நன்மாராயம் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த கட்டங்களில் பொறுமை செய்யக்கூடிய பொறுமையாளர்களுக்கு நீங்கள் நன்மாராயம் சொல்லுங்கள் அவர்களுக்கு நீங்கள் சுக செய்தி சொல்லுங்கள் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே அன்பின் பெரியார்களே வாழ்க்கை எப்பொழுதுமே ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் சோதிக்கப்படுவோம் என்பதை குரான் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது சோதனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலை உருவாகும் என்பதை குரான் அழகா எங்களுக்கு தெளிவுபடுத்தி காட்டியிருக்கிறது இந்த ஒரு குறாவுடைய ஆயத்தில் நூத்தி எண்பத்தி ஆறாவது ஆயத்தில் அல்லா சுபு சொல்லுகிறான் திறனாக நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள் எதில் உங்களுடைய பொருளில் உங்களுடைய வியாபாரத்தில் உங்களுடைய பொருளாதார நடவடிக்கைகளில் வாய்ப்பு சிக்கும் உங்களுடைய உயிர் உங்களுடைய ஆத்மா உங்களுக்குள்ளே உங்களை நாங்கள் சோதிப்போம் சுகாதாரமா படைத்தவன் சொன்னது உங்களுடைய பொருளாதாரத்தை விட்டு சோதிப்போம் உங்களுடைய மக்களை வைத்து உங்களை சோதிப்போம் உங்களை வைத்து உங்களை நாங்கள் காலங்களால் கேட்பீர்கள் கேட்பீர்கள் மின் அதினத்தூர் கபடிக்கும் உங்களுக்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்ட மக்களிடமிருந்தும் கேட்பீர்கள் அீன சிறப்பு அதாவது இணை வைக்கக்கூடிய மக்களிடமிருந்தும் கேட்பீர்கள் அதன் கசீரன் அதிகமான நோவினைகளை அதிகமான பே அதிகமான குத்துவார்த்தைகளை அதிகமான அதிக உங்களை உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய உங்களுடைய மனநிம்மதியை போக்கக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் கேட்பீர்கள் சுபகானந்தார் இவைகளை கொண்டும் நம்மளை நாங்கள் சோதிப்போம் குரானை கொஞ்சம் பிறட்டுங்கள் பிறட்டி படித்து பாருங்கள் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் நாங்கள் இலங்கையில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் என்ன சந்திக்கிறார்களோ அதன் கதீரா அதிகமான நோவினைகள் அதிகமான அதாவது அதிகமான கஷ்டங்களை நீங்கள் சந்திப்பீர்கள் நீங்கள் அவைகளை கால்படுத்தி கேட்பீர்கள் எங்களுடைய உடம்பில் சிந்தவில்லை அல்லா பாதுகாக்க வேண்டும் வேண்டும் ஏதோ சில வார்த்தைகளை நான் சோதித்துக் கொண்டிருக்கிறேன் இப்படிப்பட்ட கட்டங்களில் நீங்கள் பொறுமை செய்தால் சுவகாரம்மா அன்புக்குரிய சகோதரர்களே பொறுமை என்பதை இலேசாக கருத வேண்டாம் பொறுமை என்பதை பற்றி ஒரான் ஆழமாக கருத்திருக்கிறது 90 வகையான அடங்கலில் குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு தலா பொறுமையை பற்றி பேசுகிறான் இன் அல்லாஹ் யஹிபுஸ் சாபிரீன் இன் அல்லாஹ் மஅஅஸ் சாபிரீன் சுப்ஹானல்லாஹு யஹிபுஸ் சாபிரீன் சுப்ஹானல்லாஹ் அன்புக்றிய சகோதரர்களே ইস্তাইনু বিলসবরি ওয়াসসালাত তড়জிகைക്കൊണ്ടും பொறுமையைക്കൊണ്ടും তড়জிகைക്കൊണ്ടും మొదలు తీருங்கள் பொறுமை என்கிற அல்லாஹ் சுப்ஹானஹு தலா குர்ஆனில் பல இடங்களில் பலவிதத்தில் எங்களுக்கு சொல்லி காட்டிறான் ওয়ালাকাদ আไตনা মুসা আল-কিতাবা ওয়া জাআলনা মিনহুম উম্মাতা уна би амрина লাম্মা сабаху আল্লাহু اكبر பொறுமை சேதார்கள் நீங்கள் பொறுமை சேइएங்க உங்களுக்கு உங்களை ஈமான்களாக ஆக்குவும்படி சொல்லக்கூடிய கருத்தையும் குர்ஆன் உங்களுக்கு மிக தெளிவாக கிட்ட காட்டுகிறது எனவே அன்புக்குரிய சகோதரர்களே பொறுமைங்களே நாங்க சோதனைக்கு உட்படுத்தப்பட்டால் உங்களுக்கு பொறுமை என்று சொல்லு கூடிய ஒன்றை குர்ஆன் வலியுறுத்தி இருக்கிறது வ இன் தஸ்பிரூ வ தத்தகு நீங்கள் பொறுமை சேइएங்க நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்வீங்க வரக்கூடிய காலங்களில் எங்களுடைய வாழ்நாளில் எஞ்சி இருக்கக்கூடிய காலங்களில் அல்லாஹை நாங்கள் அஞ்சு நடக்கிறோமா இந்த ரெண்டு தன்மையும் யாருடைய வாழ்க்கையில் இருக்குமோ அல்லா சுலான் நிச்சயமாக அது உறுதியான திறகாத்திரமான விளையங்கள் இருந்தும் இருக்கிறது செய்திகள் இருந்தும் இருக்கிறது சொல்லக்கூடிய கருத்தை குரானின் வாயிலா அல்லாஹு சொல்லி காட்டுகிறார் அன்புக்குரிய சகோதரனே அல்லது வசலாம் அவர்கள் அவர்கள் பல வகையான சோதனைகள் உட்படுத்தப்பட்டார்கள் தன்னுடைய சொந்த சகோதரர்கள் அவர்களுக்கு அவர்களை கேவலப்படுத்தினார்கள் அவர்களை தன்னுடைய தந்தையை விட்டு பிரித்தார்கள் ஒரு பால் கிணத்தில் கொண்டு போய் தள்ளி விட்டார்கள் அனைத்தும் நடந்ததற்கு பிறகும் கூட அல்லாஹ் அவர்களுக்கு ஆட்சிக்கு ஏற்பத்தை கொடுத்தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் யாரெல்லாம் கிணத்திலே தள்ளி விட்டார்களோ அவர்கள் வந்திருக்கிறார் யூசுப் அலேசலாத்துக்கு முன்னால் அந்த சந்தர்ப்பத்தில் யூசுப் அலை அவர்கள் தன்னை அறிமுகப்படுத்தினார்கள் என்னுடைய சகோதரர் என்று சொல்லி அறிமுகப்படுத்தின சந்தர்ப்பத்தில் அந்த கேட்டார்கள் நாங்கள் உங்களை இழிவுபடுத்தினோம் உங்களை கருத்திலே தள்ளினோம் நீங்கள் இந்த இடத்தை அடைந்திருக்கிறீர்கள் எதை கொண்டு அடைந்தீர்கள் இந்த இடத்துக்கு வந்து சேர்வதற்கு உங்களிடம் இருந்த தத்துவம் என்ன எதை கொண்டு எந்த யுக்தியை கொண்டு இந்த இடத்தை நீங்கள் அடைந்து கொண்டீர்கள் என்று கேட்ட சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள் இது எனக்கு மாத்திரமல்ல அமிலத்தாருக்குச் சொந்தமான சுண்ணத்தில் இருக்கிறது அப்பொறுமை செய்தால் யூசுப் அலஹி சலாத்து தன்னுடைய சகோதரருக்கு சொன்ன கடைசி வார்த்தையின் அவர்களுடைய எந்த ஒரு கருமத்தையும் அன்பின் பெரியார்களே நாங்கள் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நாங்கள் அனைவர்களும் பொறுமை காக்க வேண்டும் இதே சந்தர்ப்பத்தில் நாங்கள் அல்லாஹு அஞ்சு வாழ வேண்டும் அல்லாஹு பயந்து வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய விடயங்களை நாங்கள் அறிந்து இதே சந்தர்ப்பத்தில் இன்னும் ஒரு வகையில் இந்த பிரச்சனைகளை பார்க்கலாம் ஒரு பிரச்சினை எங்களுக்கு நிகழும் பொழுதுமே யோசிக்க வேண்டும் இஸ்லாம் காணவரி ஒருவருக்கு ஒரு பிரச்சினை வந்துவிட்டால் இந்த பிரச்சினை ஏன் வந்திருக்கிறது நாங்கள் சொல்லுவோம் ஒருவருடைய கையிலிருந்து ஒரு தேர் கோப்ப ஒரு பிளே கீழே விழுந்து விட்டாலும் அன்புக்குரிய சகோதரனை எங்களை சீர்திருத்தக்கூடியவர்கள் உங்களுடைய பிறகு சப்புகளை நேராக வைத்துக் நீங்கள் சப்புகளை வளைவாக்கிவிட்டால் அல்லா உள்ளங்களை வளைவாக்கி விடுவான் அன்புக்குரிய சகோதரர்களே ஒரு மனிதன் செய்யக்கூடிய அமனுடைய பிரதிபலம் அவருடைய வாழ்க்கையில் வெளியாகத்தான் செய்யும் எப்பொழுது பாவங்கள் நமக்கும் நம் அனைவருக்கும் எப்பொழுது நன்மைகள் குறைய ஆரம்பித்து விடுமோ அன்பு கூறிய சகோதரர்களே அந்த நேரத்திலும் இப்படிப்பட்ட சோதனைகளுக்கு முகம் முழுக்க வேண்டி வரும் இப்படிப்பட்ட வேதனைகளுக்கு முகம் முழுக்க வரும் என்று சொல்லக்கூடிய கருத்தை மிக தெளிவாக சொல்லுகிறது உலகத்தில் நாங்கள் யாரையெல்லாம் தங்கித்தோமோ உலகத்தில் நாங்கள் யாரையெல்லாம் சோதனைக்குள்ளாக்கினோமோ உலகத்தில் யாருக்கெல்லாம் நாங்கள் வேதனையை அனுப்பினோமோ அவர்களுக்கெல்லாம் அனுப்புவதற்கு காரணம் பிதன் பீதி அவர்கள் செய்து கொண்ட பாவத்தின் காரணமாக ومنهم من أخذت حصيحة ومنهم من حشفنا به العرب ومنهم من أورسنا سبحان الله سلطة لأن كبوت لأن الله شلية كاتفرا سلعين ناعمل تنين داكتنون سلعين ناعمل فومي كل سببانكتشيدون إنهم سلعين ناعمل خطتت تفوت تفرلي عليتون وما كان الله ليظلمهم الله يعركني عميل لك بي الله ولكن كانوا أنفسهم يظلمون يندرالهم عبرقل عبرقل كاميا يشيدهم دارقل عندكم يشخوضهم فالما يفرد ندك சோதிக்கப்படுவோம் என்பதை குரான் அழகாக வலியுறுத்திக் கொண்டிருக்கிறது இதே போலுடைய உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு சமூகத்திற்கு நாங்கள் இன்பங்களை கொடுத்திருந்தோம் சுவண்டிகளை கொடுத்திருந்தோம் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கிறது தேவையான பருவவலை பெய்து கொண்டிருந்தது ஆறுகள் அவர்களுடைய முள் அவர்களுடைய தோப்புக்களுக்கு மட்டும் ஓடிக்கொண்டிருக்கிறது அல்லாஹ் சொல்லுகிறான் இவைகளையெல்லாம் நாங்கள் அவர்களுக்கு கொடுத்தோம் பிந்திய காலங்களில் நாங்கள் அவர்களை சோதித்தோம் அவர்களை ஹலாக்கு செய்தோம் அவர்கள் செய்து கொண்ட பாவத்தின் காரணமாக அவர்களை நாங்கள் அழித்து விட்டோம் பலர் இடங்களில் எங்களுக்கு இதை தெளிவுபடுத்துகிறார் எனவே அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அன்பான பெரியார்களே வாழ்க்கையில் ஒரு உடையத்தை கருத்தில் கொள்ளுங்கள் நாங்கள் செய்து கொண்ட பாவமும் இதற்கு காரணம் எங்களுடைய வாழ்க்கையில் பாவங்கள் நிகைத்து விட்டதே சரளமான அன்புக்குரிய சகோதரர்களே பாவம் என்ற உணர்வே இல்லாமல் பாவம் என்று சொல்லக்கூடிய பாவம் என்று சொல்லக்கூடிய அந்த குற்ற உணர்வு கூட இல்லாமல் பாவத்தை பகிரங்கமாக செய்யக்கூடிய பாவத்தை பெருமையாக செய்யக்கூடிய ஒரு காலத்தில் தானே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சிந்திக்க வேண்டிய ஒரு நிலைக்கு இந்த உண்மத்து இந்த சமூகம் தள்ளப்பட்டிருக்கு எனவே அன்புக்குரிய சகோதரர்களே பாவம் என்று சொல்லக்கூடிய ஒன்று நிகழ்ந்து விட்டால் அதனுடைய விளைவை நாங்கள் சந்திக்க வேண்டி ஏற்படும் என்பதை மறந்து விட வேண்டாம் பாதுகாத்தான் அவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள் அவர்கள் பாவத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்ட பாதுகாக்க ஆனாலும் கூட சில சந்தர்ப்பங்களில் அல்லாஹ் சுஹான சில நிகழ்வுகளை நடத்தாக்கி காட்டுவார் செய்து காட்டுவார் எதற்கு தெரியுமா உம்மத்து உம்மத்து பாடம் படிக்க வேண்டும் எங்களுடைய பாடத்திற்காக வேண்டி ஒரு கட்டத்தில் சஹாபாக்கள் ஒரு கட்டத்தில் மக்காவுடைய மக்கள் வந்து சில கேள்விகள் கேட்டார்கள் என்னூரை பற்றி கேட்டார்கள் சொன்னார்கள் இதற்குரிய பதிவை நாளைக்கு தருகிறேன் என்று சொல்லி அந்த கட்டத்தில் இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை வார்த்தை நவீனுடைய வாயினால் வராமல் செய்துவிட்டான் அல்லாஹ் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த ஒரு இன்ஷா அல்லாஹுவை மறந்தது ஹதரத் ரசூத்லாவுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட விலையை ஏற்படுத்தியது எப்படிப்பட்ட கஷ்டத்தை சந்தித்தார்கள் நான் பேசவில்லை குரான் பேசிக்கொண்டிருக்கிறது சொல்லும் பொழுது வட்டி வாங்குவதும் தொழுகைகளை செய்வதும் மாத்திரமல்ல இன்ஷா அல்லா என்று சொல்ல வேண்டிய இடத்தில் இன்ஷா அல்லாவை மறந்து பேசுவதும் சலாம் சொல்ல வேண்டிய இடத்தில் சலாத்தை சொல்லாமல் இருக்கிறதும் அன்பு கூடிய சகோதரே இஸ்லாம் பாவமாக பார்த்திருக்கிறது இஸ்லாம் பாவமாக பார்த்திருக்கிறது எனவே அன்புக்குரிய இஸ்லாமியர்களே அன்பின் சகோதரர்களே அன்பின் தாய்மார்களே எங்களுடைய வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு பாவத்தையும் நினைத்து நினைத்து நாங்கள் அந்த பாவங்களுக்கு தௌபா செய்யக்கூடிய மக்களாக மன்னிப்பு கேட்கக்கூடிய மக்களாக அல்லாஹுரத்தில் மண்டாடக்கூடிய மக்களாக நாங்கள் எங்களை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதும் ஒரு முக்கியமான செய்தியாக வந்து கொண்டிருக்கிறது எனவே தான் கொரான் மிக தெளிவாக இந்த விடயங்களை எங்களுக்கு வலியுறுத்துகிறது அல்லாக மீழுங்கள் தவறு செய்யக்கூடியவர்கள் தான் அதில் யாருக்கும் இந்த மாற்று கருத்து இல்லை மனிதனை அல்லா சுகானத்தலாம் தவறுக்கும் மரணிக்கும் மத்தியில பின்னி பிணைத்திருக்கிறான் அல்ல இன்சானும் உறக்கமும் செய்யாமல் நிச்சயமாக மனிதன் தவறுக்கும் மரணிக்கு மத்தியில் பின்னிப்பு மரபு ஏற்படும் மனிதன் தவறு செய்யக்கூடிய ஒன்றை அல்லா எங்களுக்கு தந்திருக்கிறார் சில விளமாக இருக்கிறார்கள் இந்த பூமிக்கு மேல இந்த பூமிக்கு மேல செய்யப்பட்ட முதலாவது அமல் توحیدک عمل والسلام ஏகத்துவானுக்கு பிறகு செஞ்ச முதலாவது அமல் அந்த பூமிக்கு வந்தார்கள் இந்த பூமிக்கு மேல நமது தொழுத முதலாவது عمل نوم بلستذل مضلاب ذا عمل أوليك الشيدة مضلاب ذا عمل إنما اللي سألنا الاستغفار توبا فتلقى عدم من ربه كلمات فطاب عليه إنه هو الطواب الرحيم عندما تقول إسلامي يرسل إليه அன்பின் சகோதரர்களே சந்தர்ப்பத்தை சூழலை கருத்தில் கொண்டு நாம் அனைவரும் அல்லாவின் பக்கமாக பக்கமாக மீண்டு எங்களுடைய பாவங்களை நாங்கள் நினைத்து நாங்கள் செய்து எப்படி அன்புக்குரிய சகோதரர்களே இந்த சந்தர்ப்பத்தை பாவமன்மைப்புக்குரிய ஒரு சந்தர்ப்பமாக நாங்கள் ஆக்கிக் கொண்டால் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எங்களை மூடி இருக்கக்கூடிய இந்த கஷ்டத்தை அல்லாஹ் சுஹான எங்களை விட்டு நிச்சயமாக அகற்றி விடுவான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்னக்குரிய சகோதரனை குரானில் எல்லாம் தானா ஒரு ஆயத்தில் இப்படி சொல்லுகிறான் எந்த சொன்னால் சில வளமாக்க சொல்லுகிறார்கள் குரானுடைய ஒரு ஆயத்திற்கு சூறாவை எல்லாம் ஆரம்பிக்கும் பொழுது பத்தி எல்லாம் பேசிவிட்டு அடுத்த ஆயத்தில் எல்லாம் استغفاري في تبيسها أليف لام را كتاب أحكمت آياته ثم فصلت من لدن حكيم خبير ألا تعبدوا إلا إلا الله إني لكم منه نذير مبين نذير وبشير وأن استغفروا ربكم سبحان الله وأن استغفروا ربكم أمور يا ربك للإستغفار سيينغل வேறு யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது என்பதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான் ரொம்ப இடத்தில் செய்யுங்கள் மன்னிப்பு கேளுங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் வலியுறுத்திவிட்டு சும்ம தூபு நீங்கள் தனக்கு பிறகு தௌபாவம் செய்யுங்கள் என்று சொல்ல வலியுத்தொன்மைப்படியே அன்பின் பெரியார்களே நாம் அனைவரும் கடமைப்பட்டிருக்கிறோம் நாம் அனைவரும் தேவைப்பட்டிருக்கிறோம் இந்த சந்தர்ப்பத்தை தான் செய்த பாவத்தை நினைத்து நினைத்து கண்ணால் கண்ணீர் கொட்டி நான் செய்த பாவத்தின் ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் அல்லாவின் பக்கமாக மீளுவோம் என்றிருந்தால் அன்புக்குரிய சகோதரே நிச்சயமாக எங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலை நிச்சயமாக மாறிவிடும் இதை குரான் எங்களுக்கு நிகழமாக வலியுறுத்திக் கொண்டிருக்கிறது பல ஆயத்துக்களில் அவர்களை பார்த்துச் சொல்லுகிறார் பாவம் செய்தவர்கள்த்தான் தௌபா செய்யணும் அல்ல பாவம் செய்தவர்கள் தான் அல்லாவிடத்தில் மன்னிப்பு கேட்கணும் என்ற அன்புக்குரிய சகோதரர்களே அன்பு தெரியாத என்பது அது தனி ஒரு அமல் பாவம் செய்யாதவர்களும் தௌபா செய்ய வேண்டும் பாவம் செய்யாதவர்களும் செய்ய வேண்டும் சந்தவாஹோ அண்ண சொல்ல பாவம் செய்யாதவர்கள் அல்லாஹ் பான் என்று சொல்லிவிட்டான் உங்களோட பாவங்களை நான் மன்னித்து விட்டேன் إِنَّا فَتَحْنَا لَكَ فَتْحًا مُبِينًا لِيَغْفِرَ لَكَ اللَّهُ مَا تَقَدَّمَ مِن ذَنْبِكَ وَمَا تَأْخَرٌ مُنْدِنَا فِنْدِنَا قَابًا قَالْ عَنِيْتُ مَنِّكَ فَتْتِ بَرْتَلِي صلى الله عليه وسلم قَابًا إِلَّا دَ بَرْتَلِ أَبَّدِي فَتَّى نَبِيَي فَاتِّي اللَّهِ صلى الله عليه وسلم وَاسْتَغْفِرْ لِذَ அவர்களே உங்களுடைய பாவத்துக்கு நீங்க சொல்லுகிறான் நீங்களும் செய்யுங்கள் நீங்களும் பாவ மன்னிப்பு தேடுங்கள் அல்லாஹ் நபியை பார்த்து சொல்லுகிறான் ரசூலை பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அகில தலைவராகிய முகமது நீங்கள் இஸ்தஃபா செய்யுங்கள் நீங்கள் என்று சொல்லி நதியை பார்த்து படிப்பதாக இருந்தால் எங்களுடைய நிலை எப்படி இருக்க வேண்டும் நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் இஸ்தபாருடைய நேரத்தை பற்றி குரான் பேசுகிறது குரான் இஸ்தஹ்பார் இந்த நேரத்தில் நாங்கள் செய்ய வேண்டும் எல்லா சந்தர்ப்பங்களும் இஸ்தபாறு செய்யலாம் எல்லா சந்தர்ப்பங்களும் சிப்பாருடைய நேரம் தான் நிச்சயமாக சூரியன் உரிக்கக்கூடிய நேரம் சூரியன் மறையக்கூடிய நேரம் அதிலும் குறிப்பாக குரான் ஒரு நேரத்தை வலியுறுத்துகிறது சகருடைய நேரம் மக்கள் தூங்குகிறாங்க வன்னாசுமிய மக்கள் உறங்கிக் கொண்டிருக்காங்க ஆந்த தூக்கம் திண்டின் இரவுகليل மக்கள் அனைவரும் தூங்கி கொண்டிருக்காங்க அல்லாஹ் மக்களை முஃமின்களை பார்த்துச் சொல்கிறார் இன் அல் முத்தக்கீனா தீ ஜன்னத்தி வஅயூன் ஆகிதீனா மா ஆத்தாஹும் ரப்பஹும் அல்லாஹ் சொல்ல விட்டுச் சொல்கிறார் கா நூ கலீலன் மினல் லைலி மா யஸ்ஜஊன் வ மில் அஸ்ஹாரிஹும் யத்தஹஃபிரூன் அந்த மக்கள் யார தெரியுமா இரவில கொஞ்சமா தூங்குவார்கள் கொஞ்சமா தூங்குவார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே உடனாட்களுக்கு தெரியும் كانوا فعل ناقص تقليل ذكروا قليلا اذ كنهت اكتقلوا من الليل سبحان الله مللي تقليل ذكروا ان يقولوا كان نقولوا ரொம்ப ரொம்ப கொญம் என்று சொல்லி சொல்லுது போன்ற الله சொல்லுறான் كانوا قليلا من الليل ما يجعون அவர்கள் இரவு நேரத்தில் கொญம் தூங்கிக் கொள்வார்கள் وبالاصحابهم يستغفرون سبحان الله عند المتقين قال يا حضرات جماعه இறை நேயர்கள் يا حضرات جماعه الله வைக்கு வழிபட எது மக்கள் உறங்கும் பொழுது சகஜத்தை இறைவனை பிரார்த்தித்துவிட்டு அல்லாவுடத்தில் தன்னுடைய பாவத்தை நினைத்து செய்யக்கூடிய மக்களாக இருப்பார்கள் மீன குரான் சொல்லுகிறது அவர்கள் யாரு தெரியுமா சகருடைய நிறத்தில் செய்யக்கூடிய மக்களாக இருப்பார்கள் என்பதை அழகாக எங்களை பார்த்து வலியுறுத்திருக்கிறார் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே அன்பான பெரியார்களே நாங்கள் எல்லா சந்தர்ப்பங்களிலும் இந்த நாள் இந்த நாட்களில் குறிப்பாக இந்த சந்தர்ப்பங்களில் குறிப்பாக தன்னுடைய பாவத்தை நினைத்து ஒவ்வொருத்தரும் கூட்டாக அல்லாவாக அல்ல எனக்கு தெரியும் என்னுடைய பாவம் என்ன என்று சொல்லி உங்களுக்கு தெரியும் உங்களுடைய தவறுங்க என்று சொல்லி பாவத்தை நாங்கள் பார்ப்பதல்ல எங்கத்தரும் ரப்பிடத்தில் செய்ய வேண்டும் அல்லாஹுடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் நாங்கள் ஆயிரம் நூறு பாவங்களுக்கு சொந்தக்காரர்கள் அன்புக்குரிய சகோதரனே எப்பயுமே மக்கள் தரும் பழக்கம் இருக்கிறது மக்கள் தரும் தவறு இருக்கிறது தவறுதை விடவும் பழக்கம் என்று சொல்லுவது பொருத்தமாக இருக்கும் என்னம் என்று சொன்னால் அன்புக்குரிய சகோதரர்களே அன்பின் பெரியார்களே நன்மைகளை கூட்டிக் கொண்டு போவார்கள் பாவத்தை குறைக்க பார்த்தார்கள் நன்மைகளை விடவும் பாவங்களை குறைப்பது அல்ல பாவத்துக்கு முற்றுப்புள்ளி வைப்பது வாஜிது பாவத்தை விட்டு விலகி வர வேண்டும் நான் வட்டி சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறேனா இந்த வட்டியை விட்டு வெளியே வரப்போகிறேன் வட்டி எனக்கு அறாமாக்கப்பட்டது எனக்கு ஒரு அறமான உறவு இருக்கிறதா ஒரு அறாம உறவை நான் வைத்துக் கொண்டிருக்கிறேன் திருமணத்துக்கு பிறகே ஒரு பெண்ணுடன் எனக்கு சம்பந்தம் இருக்கிறது நான் என்ன திருமணம் முடிக்க இல்லை என்னுடைய பெற்றோருக்கு தெரியாம ஒரு பெண்ணுடன் உறவு வைத்துக் கொண்டிருக்கிறேன் நான் இப்படிப்பட்ட ஒரு முறையில் ஒரு பெண்ணுடன் எஸ்எம்எஸ் தொடர்ந்து கொண்டு கொண்டிருக்கிறேன் எனக்கு ஒரு பேஸ்புக்ல சில பெண்களோடு எனக்கு உறவு ஒவ்வொரு தெரியும் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய குடும்பத்துடன் சிவத்தொருவந்து வாழ்கிறேனா செய்யுங்கள் அல்லா மன்னிப்பு கேளுங்கள் குடும்பத்தில் எத்தனை பிரச்சனைகள் நாங்கள் நாட்டு பிரச்சினையை பேசுகிறோம் மாற்று வார்த்த ச பேசுகிறோம் அோத்னே அந்த பிரச்சினை தீர வேண்டும் என்று என்னுடைய வீட்டு பிரச்சனைக்கு நாங்கள் சௌபா செய்ய வேண்டும் ஏற்றுக்கொள்வான் அங்கீகரிப்பான் எங்களை ஒரு கண்ணியமான சமூகமாக இந்த பூமிக்கு வாழ வைப்பான் எனவே அன்புக்குரிய இஸ்லாமியர்களே அன்பின் சகோதரர்களே வாழ்க்கையில் எப்பொழுதுமே கருத்தில் கொள்ளுங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள் நாங்கள் செய்து கொண்ட பாவம் தான் இதற்கு காரணம் அந்த பாவத்தை விட்டு நாங்கள் வெளியே வர வேண்டும் அதை விட்டுவிட வேண்டும் அப்பொழுதுதான் பாவ மன்னிப்பை நேசிக்கக்கூடியவன் விரும்பக்கூடியவன் தௌபா செய்யுங்கள் மன்னிப்பு கேடுங்கள் மன்னிப்பதற்கு கணவர்களை திறந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் சொல்லுகிறான் எவ்வளம் அதனுடைய மகனே அல்லா எல்லாரையும் பார்த்து சொல்லுகிறான் என்ன மட்டுமல்ல அகிலத்தாரை பார்த்து சொல்லுகிறான் உங்களுடைய பாவங்கள் இந்த பூமிக்கும் வானத்துக்கும் இடையிலுள்ள இந்த பரப்பளவை இந்த இடத்தை நிரப்பி விட்டாலும் அதற்கு பிறகு சும்மஸ்தம் என்னிடத்தில் வந்து நீங்கள் தௌபா செய்தால் மன்னிப்பு கேட்டால் அனைத்து பாவங்களையும் நான் உங்களுக்கு மன்னித்து விடுவேன் என்று சொல்லி அல்லாஹ் மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகிறான் اللهم يتعلق آخر جلدنا ينبي أنبكو ليه إسلامي يركليه أنبانا تريد يركليه إنجلو ليه والكي استغفار سيبدي يا أيها الناس توبوا إلى ربكم اي من ذرك ليه انجلو ليه الله بن فكماهن استغفار سيئنجل توبا سيئنجل والذي نصيب يده إنو ليه ويري أند اللهم كيف سبر کردو إني أتغفر الله وأتوب إليه في اليوم أكثر من سبعين مرة حضرت رسول الله صلى الله عليه وسلم سرعنجا إنو அல்லாவின் கைது ஒருவனுக்கு அதிகமான சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறதோ வர்களுக்கு சுகசோனம் உண்டாகட்டும் என்று சொல்லி எங்களுக்கு மிக தெளிவாக சந்தம் எங்களை வழிகாட்டி இருக்கிறார்கள் அதே அடிப்படையில் நேரத்துக்கு மட்டுமல்ல ஒவ்வொரு செய்துவிட்டும் செய்கிறோம் இன்றைக்கு உண்மத்தில் இந்த சுண்ண தெல்லம் இல்லாமல் போய்விட்டது அல்லாஹ் எங்களை மன்னிப்பான எடுத்து நடக்கூடிய முந்தைய ஒரு காலம் இருந்துச்சு கொண்டு மக்கள் கையேந்தி துவா செய்யக்கூடிய காலத்தை நாங்கள் கண்டோம் சந்தித்திருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலைமை இருக்கிறதா என்று கேட்டால் அன்பு கூடிய சகோதரர்களே நீங்களே சாட்சி சொல்லிக் கொள்ளுங்கள் அல்லாஹம் அல்லாமிடத்தில் ஒதூர் செய்து விட்டு வெளிய வாரம் என்ன துவா ஓதோடம் என்ன என்ன துவாக சொல்லித்தால் சொல்ல சொல்லம் ஓ பொறான மன்னிப்பை கேட்கிறேன் பிழை பொருட்கள் தேடுகிறேன் பள்ளி உள்ளுக்கு போறோமா பள்ளி உள்ளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு முஸ்லீம் பள்ளிக்குள்ள போகக்குள்ளே செய்கிறோம் பள்ளியை விட்டு வெளிய வரக்குள்ளேயும் செய்கிறோம் ஒரு சுத்தானிம் துக்குரிய சர ஆரத்துக்கு முன்னாலேயும் அம்மாவட்டத்தில் மன்னிப்பு கேட்கிறோம் துவாக்கள் ஓதக்குள்ள குரான் ஓதக்குள்ள கொஞ்சம் கருத்தையும் விளங்கி ஓத பாருங்கோ கிருப்புள்ள ஓதல் போதும் கிளிப்பு கிடைக்காது சொல்லம்பாகும் அதே சொல்ல முடிய வாரிதான சுண்ணத்தான துஆக்கனுக்கும் செய்யப்பட வேண்டிய ஒரு மிக முக்கியமான கடமை என்பதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே நாங்கள் எல்லா சந்தர்ப்பங்களிலும் பாவ மன்னிப்பு கேட்காறு செய்யக்கூடிய மக்களாக நாங்கள் எங்களை ஆக்கிக் கொள்ள வேண்டும் இன்னும் ஒரு உடையத்தையும் நான் உடைய கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன் இஸ்லாம் ஒரு போதும் பதுவா செய்யக்கூடிய மார்க்கம் அல்ல நாங்கள் யாருக்கும் பதுவா செய்ய மாட்டோம் பதுவா செய்வதற்கு மார்க்க எங்களுக்கு அனுமதி கொடுக்கவில்லை அன்புக்குரிய இஸ்லாமியர்களே நாங்கள் அனைவருக்கும் நலவு காப்போம் நலவுக்காக வேண்டி பிரார்த்திப்போம் நலவுக்காக வேண்டி துவா செய்வோம் இதுதான் எங்களுடைய இஸ்லாம் எங்களுக்கு காட்டி தந்த அழகான வழி அழகான பண்பு அதை விட்டு விட்டு வேறு எந்த ஒரு வழியையும் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித்தரவில்லை என்பதை நாங்கள் விளங்கிக் வேண்டும் எங்களுடைய நவி செல்லு அழகிர சொல்லம் அகிலத்தாருக்கு ரஹத்தாக வந்தவர்கள் அந்த நவியினுடைய அந்த நவியை நாங்கள் பின்பற்றக்கூடியவர்கள் செல்லு அலிய செல்லம் எப்படிப்பட்ட நடத்தை எப்படிப்பட்ட ஆர்ளா எப்படிப்பட்ட பண்பு உடையவர்களாக இருந்தார்கள் என்பதை நாங்கள் ஒரு கடன் சிந்திக்க வேண்டும் அந்த பண்பு எங்களுக்கு இருக்கிறதா இஸ்லாமத்தை தூத்தியவர்கள் இஸ்லாத்துக்கு எதிராக பேசியவர்கள் முஸ்லீம்களை சாதியவர்கள் முஸ்லீம்களுக்கு எதிராக யுத்தம் செய்தவர்கள் முஸ்லீம்களுடைய ரத்தத்தை ஓத்தியவர்கள் இவர்களுக்கு முன்னால் சல்லம்பாஹு அலுசல எப்படி நடந்து கொண்டார்கள் நாங்கள் எப்படி நடந்து கொள்கிறோம் அன்புக்குரிய இஸ்லாமியர்களே அன்பின் பெரியார்களே சந்தம் பாபு ஆடியோர் சொல்லக்கூடிய அவர்களை நாங்கள் பின்பற்றுகிறோம் என்று சொன்னால் சங்கம்பாபுடைய உள்ளத்தில் எப்படிப்பட்ட கவலைகள் இருந்ததோ அந்த கவலைகளும் எங்களுடைய கவலைகளாக மாற வேண்டும் சங்கம்மா சொல்லும் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பாதித்தார்கள் எங்களுக்கு தெரியும் நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் கலைத்துக் கொண்டிருக்கிறோம் சொல்லுவதும் கலைப்பதுமல்ல நோக்கம் அது எங்களுடைய வாழ்க்கையில் வெளியாக வேண்டும் அதை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும் எங்களுடைய ரத்தத்தில் வார்த்தைகளாக போய் வார்கள் என்ன தாய் அவதிகள் போவதற்கு முன்னால் சல்லம் பால்லம் தன்னுடைய அருமை மனைவி அதிப்பு குபரால் விட்டார்கள் ஒரு புறம் மனைவிட்டார் இன்னும் ஒரு புறத்தில் அன்புக்குரிய சகோதரர்களே அன்பான பெரியார்களே அதில் ிாவையும் இழந்து விட்டையும்ார்கள்த்தீத்திற்கு அன்புக்குரிய சகோதரே அதுல ஒரு பெண் நிக்காக செய்திருக்கிறார் இப்படிப்பட்ட பல வகையான பிரச்சினைகள் வீட்டுக்குள்ள இப்படிப்பட்ட பல வகையான நெருக்கடிகள் வீட்டுக்குள்ள மக்காவுடைய மக்கள் இஸ்லாத்திற்கு முரளாக பேசிக் கொண்டிருக்கார்கள் மக்காவை மக்காவுடைய மக்கள் சொல்லாவுடைய சொந்த ஊரை சார்ந்த பொய்யர் என்று சொல்ல ஆரம்பித்து விட்டாங்க எப்படி எல்லாம் பேச வேண்டுமோ அப்படி எல்லாம் தூத்த ஆரம்பித்து விட்டார்கள் சல்லோ அரியம் மக்காவை விட்டு மக்காவின் மீது பேராசையை இழந்து அவர்கள் நிராசை இழந்து என்ன நிராசை நிராசையானவர்களாக மக்காவையை விட்டு போறாங்க தாய்க்கு தாய்குடிய மக்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் நடந்து போனார்கள் கழுதையில் போனார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே அன்பான தாய்மார்களே வாகனம் எடுக்கல்ல விமான இருக்கல பாதைகள் இருக்கல்ல மலைகள்ல ஏறி ஏறி இறங்க வேண்டும் மூணு மலைகளுக்கு அப்பா இருக்கக்கூடியதுதான் தாய் இப்பையும் போய் பார்த்தால் விளங்கும் அன்புக்குரிய சகோதரர்களே ஒரு மலை உச்சில் இருக்கக்கூடிய சமூகத்தை சந்திப்பதற்கு சல்லாஹன் நடந்து போனார்கள் பாகித்து போனார்கள் அங்கே அவர்கள் நடந்து கொண்ட முறைகளை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் சல்லாவுடைய ரத்தம் ஓட்டப்பட்டு விட்டது உடம்பு ரத்தம் சிந்திக்கொண்டிருக்கிறது ஒரு நீண்ட சம்பவம் ஹமீசுகள் சல் அல்லா அலி சொல்லம் மக்காவு கிட்ட வந்து ஒரு மனத்துடைய நிலைய அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் தான் ஒரு மனக்கு வந்து சொல்லுகிறார் அல்லாஹ் என்னை உங்களின் பக்கம் அனுப்பியிருக்கிறான் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் விரும்பினால் என் சேர்த்த நீங்கள் விரும்பினால் நான் என்ன தெரியுமா செய்வேன் இந்த ரெண்டு மலையையும் உண்டோடு ஒன்று சேர்த்து விடுவேன் இந்த உங்களை நோவினை செய்த உங்களை துன்புறுத்திய உங்களுக்கு வேதனை செய்த உங்களுடைய ரத்தத்தை ஓட்டச் இந்த மக்களை அப்படியே அழித்து விடுவேன் நீங்கள் அனுமதி கொடுங்கள் என்று சொல்லி அனுமதி கோரிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹுடைய ரசூலத்தில் கேட்ட சந்தர்ப்பத்தில் சன்னம் மாகு அணிவசல்ல என்ன பதில் என்ன பதில் சொன்னார்கள் அன்புக்குரிய சகோதரே இவைகள் தான் எங்களுடைய நபி இவைகள் தான் எங்களுடைய நர்சந்தூ அருக முன்மாதிரிகள் சொன்னார்கள் வேண்டாம் அதை செய்து விடாதீர்கள் அதற்குரியவன் அல்ல நான் இவர்கள் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இவர்கள் தான் அல்லாஹுவை வணங்காவிட்டாலும் இவர்கள் தான் அம்மாவுக்கு நினை வைக்கக்கூடிய மக்களாக இருந்தாலும் நான் ஆதரவு வைக்கிறேன் நான் ஆதரவு வைக்கிறேன் இந்த மக்களுடைய சந்ததியில் இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்ளக்கூடிய அல்லாஹுவை வணங்கக்கூடிய மக்கள் பிறப்பார்கள் வெளியாகுவார்கள் என்பதை நான் ஆதரவு வைக்குகிறேன் எனவே இவர்களை தண்டித்துவிட வேண்டாம் என்று சொல்லி அந்த நற்பணக்கை திருப்பி அனுப்பிவிட்டார்கள் அன்புக்குரிய சகோதரே இதுதான் எங்களுடைய நதி சந்தாசுல்லம் நடந்து கொண்ட முறை அபூ ஜஹருடைய மகன் இக்கிரிமா தானோ இஸ்லாத் ஏற்றுக்கொள்ள இல்ல வாப்பவோடைய சேர்ந்து இஸ்லாத்திற்கு எதிராக சதி செய்தார் அமோஜக சேர்ந்து வாப்பாவோட சேர்ந்து இஸ்லாமத்திற்கு எதிராக சனி செய்தார் திரையை பிடித்துக் கொண்டிருந்தாலும் கொலை செய்யப்பட என்ற கட்டளை பிறப்பிக்கப்பட்டது அல்லாவின் புறத்திலிருந்து வந்த கட்டளை சன் அல்லாஹூர் செல்லம் கட்டளை பிறப்பித்தார்கள் ஆனாலும் கூட அன்புக்குரிய சகோதரனே இக்ரிமா அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா இதோ கேவலம் அணிஞ்சு வேற வழி இல்லாம வாராரு வேற ஒப்சன் இல்லாம வாராரு இப்படித்தான் கேவலம் என்றது அதை பத்தி சொல்லமாக சொல்லும் வாய் துறக்க இல்ல ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க சொல்லம் பாக சொல்லம் சொன்னாங்க முக்மீனன் முகாதிரன் இதோமா ஒரு முக்மீனாக ஒருவருடைய குறையை நீங்கள் சொல்லுவதன் காரணமாக அவருக்கு எந்த கெடுதியும் ஏற்பட போறது இல்ல அது உயிரோடையே வாழக்கூடிய மக்களுக்குத்தான் கெடுதல் ஏற்படும் எனவே அபூர்ஜி அவருடைய தரணைத்து கொடுத்தார்கள் இப்படிப்பட்ட நதியை பின்பற்றக்கூடிய மக்கள் நாங்கள் சந்தர்ப்பத்தில் பெரிய ஒரு சத்தி பேச்சாளர் அல்லா சில மக்களுக்கு பேச்சு திறமையை கொடுத்திருக்கிறார் பேசக்கூடிய சக்தியை கொடுத்திருக்கிறார் திறமை அன்பு கூடிய சகோதரர்களே அல்லா சுபாங்க மக்காவுடைய ஹதீன் அவரு தான் பேச்சாளர் எல்லா இடத்திலேயும் பேசுவார் அவருடைய பேச்சில் அல்லா சுபாணத்தலாம் வாழ விட கூர்மையான அசார்த்தியை வைத்திருந்தார் வைத்திருந்தார் ஒருவர் கண்டதும் உங்களுக்கு எதிராக பேசாம இருப்பதற்காக வேண்டி முனு அம்ருடைய ரெண்டே சக்க பல்லையும் கலட்டி விடுகிறேன் எனக்கு அனுமதி கொடுங்க யார சூறும் வா என்று சொல்லி அனுமதி கேட்ட சந்தர்ப்பத்தில் என்ன சொன்னார்கள் எங்களுக்கு எதிராக பேசியவர் இஸ்லாத்தை விடுகிறேன் எனக்கு கொடுத்து விடுங்கள் என்று சொல்லி அந்த கேட்ட சந்தர்ப்பத்தில் ரெண்டு பதில் சொன்னார்கள் ஒன்று சொன்னார்கள் நான் யாரையும் சித்திரவதை செய்ய மாட்டேன் அப்படி நான் செய்தால் அல்லாஹ் என்ன சித்தரவத செய்வான் இருந்தாலும் சரி நான் யாரையும் பலிக்கு பழி வாங்கலாம் ஆனால் அது பழிக்கு பழிதான் ஒரு உயிர் தான் வாங்கலாம் ஒன்றுக்கு ரெண்டு வாங்க நான் யாழிடத்திலும் பழிக்கு பழி வாங்க மன்னித்து விடுவேன் அதே தான் நான் யாரையும் யாழிடத்து யாரையும் சித்தர்வதெய்ய மாட்டேன் என்று சொல்லிவிட்டு உமர கூப்பிட்டு சொன்னார்கள் சொல்லம் வாழுவ சந்தம் அல்லா இப்படிப்பட்ட பண்பையும் இப்படிப்பட்ட சிந்தனையையும் எங்களுடைய சிந்தனையாக ஆக்கி வைப்பானாக சல் அல்லாங்க நாளைக்கு ஒரு நாள் வரும் நான் ஆதரவு வைத்துகிறேன் நீங்க சந்தோஷப்படக்கூடிய ஒரு இடத்திலிருந்து உமை இந்த சுகை பேசிக் கொண்டிருப்பார்கள் இஸ்லாத்திற்கு எதிராக பேசுகிற நாளைக்கு இஸ்லாத்தை பத்தி பேசுவாரே அன்றைக்கு நீங்க சந்தோஷப்படுவீங்க அந்த நாள் மறத்தான் போகுது சொன்னாங்க அந்த நாள் சித்தத்தில் இருக்குது நீங்க சந்தோஷப்படக்கூடிய ஒரு வார்த்தைய ஒரு இடத்திலிருந்து இந்த சுகையில் பேசுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு நாள் நெருங்கி விட்டது என்று சொன்னார்கள் சொல்றாங்க கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கிறது அன்புக்குரிய சகோதரர்களே விட்டார்கள் இருந்த அந்த குறைகளை புதிதாக இஸ்லாத்துக்குள்ள வந்த மக்கள் நபீனுடைய வபாத்துடனேயே இஸ்லாத்தை வெளியே போக ஆரம்பிச்சாங்க அந்த நேரத்தில் கட்டத்தில்தான் எதிராக பேசினாரோ அதே மின்பரில் இருந்து இஸ்லாத்தை அப்பதான் மக்கள் மாற்று மதத்தின் பக்கமாக போய்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த பேசினாரோ அதே மிம்பர்ல இருந்து பேசினாரே புதிதாக வந்துவிட்டு சந்திரன் ரெண்டும் உதித்தல் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வளர்ந்து வந்து அது அதே போல இந்த இஸ்லாம் கொண்டே போகும் வெளியே போய்விட வேண்டாம் என்று சொல்லிக்கு கதைத்தார் இஸ்லாமத்திற்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கார்களோ உலகத்தில் இஸ்லாத்தை பற்றி பேச வேண்டும் அப்படி பேசினால் அதுதான் எங்களுடைய வெற்றியாக இருக்கும் அதுதான் எங்களுக்கு கிடைத்த ஜெயமாக இருக்கும் அது தான் எங்களுக்கு கிடைத்த பாக்கியமாக இருக்கும் இப்படியான நூற்றுக்கணக்கான சம்பவங்களை எங்களுக்கு ஹதீஸ்களில் பார்க்கலாம் கிதாபுகளில் பார்க்கலாம் நபருடைய வாழ்க்கை வரலாறுகளில் பார்க்கலாம் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே இந்த சந்தர்ப்பத்தில் நாம் அனைவரும் நற்கருமங்கள் செய்து தர்மங்கள் செய்து சொல் கொடுத்து நல்ல பழக்க வழக்கங்களின் மூலமாக நற்கருமங்களின் மூலமாக அன்புக்குரிய சகோதரரை ரப்பின் பக்கமாக முன்னேறுவது ரப்பின் பக்கமாக முன்னோக்கம் எங்களுடைய முகத்தை திருப்புவது அதுதான் எங்களுக்குரிய ஒரே ஒரு சொலுஷன் ஒரே ஒரு பரிகாரம் என்பதை யாரும் மறந்துவிட வேண்டும் இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் நாங்கள் அல்லாவின் பக்கமாக நோம்பு நோட்டு வியாழக்கிழமை நோம்பு நோட்பது சுண்ணத்தை திங்கட்கிழமை நோம்பு நோட்பது சுண்ணத்து இந்த நாட்டில் அமைதி ஐக்கியமான ஒரு சகல சமூகங்களுக்கு மத்தியிலும் ஒரு அளவான புரிந்துணர்வு உருவாக வேண்டும் என்ற நோக்கத்தில் நோம்பு நோற்று நோம்பு திறக்கக்கூடிய நேரத்தில் சிலார்களை வைத்துக் கொண்டு வந்த கேட்டு அன்புக்குரிய சகோதரனே அதற்கு வியாழக்கிழமையாக இருக்கலாம் ஒரு திங்கட்கிழமையாக இருக்கலாம் ஒவ்வொரு வியாழனும் ஒவ்வொரு திங்களும் இல்ல அந்த நோக்கம் இஸ்லாமிய இஸ்லாமிய நோக்கமாக இருக்க முடியாது நாங்கள் சொன்னால் இந்த நாட்டில் இந்த நாட்டில் எங்களுடைய இந்த திருநாட்டில் ஐக்கியமான ஆரோக்கியமான ஒரு சகவால் உருவாக வேண்டும் முஸ்லிங்கள் மாத்திரமல்ல எல்லா மக்களும் ஐக்கியமாக வாழ வேண்டும் பிரச்சினைகள் எதுவும் இல்லாமல் வாழ வேண்டும் இந்த நாட்டினுடைய இறவை பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த நாட்டிற்கு எதிராக செய்யப்படக்கூடிய சூழ்ச்சிகளை விட்டோம் இந்த நாடு தப்ப வேண்டும் என்று சொல்லக்கூடிய அமைவதே மிக பொருத்தமானதாக இருக்கும் எனவே தான் சொல்லம்மா சொல்லம் நோயாளிக்கு வைத்தியம் செய்யும் பொழுதும் கூட சொன்னார்கள் சதத்தாவை கொண்டு வைத்தியம் செய்யுங்கள் துவாவை கொண்டு வைத்தியம் செய்யுங்கள் என்று சொல்லக்கூடிய வழிகள் காட்டப்பட்டிருக்கிறது எனவே நோம்பு பிடிக்கிறது இரண்டரை அல்லாவிற்குது மன்னிப்பு கேட்பது நீங்க அல்லாவின் பக்கமாக நாங்கள் முகத்தை திருப்ப வேண்டும் நல்ல அமல்களைக் கொண்டு கொண்டு சகோதரே அதற்குரிய ஒரு நாளாக எங்களுக்கு வரக்கூடிய நாட்களை எங்களுக்கு ஆக்கிக் கொள்ள முடியும் அல்லாவிடத்தில் எல்லாருமாக சேர்ந்து எங்களுடைய நிலைமைகள் சீராக வேண்டும் என்பதற்கு துவாக்கல் கேட்பது எங்களுடைய நடத்தை பண்பாடுகளையும் எழுத்துக்களையும் அகலாக்கூடியதாக இஸ்லாமியை சொல்லித்தரக்கூடிய விரும்பியங்களை பேணியதாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் வினயமாக வேண்டிக் விரும்புகிறேன் அநேகமான சகோதரர்கள் ஆவேசப்பட்டு எதையும் எழுதிவிடுகிறார்கள் எதையோ செய்து விடுகிறார்கள் எங்களுக்கு தெரியாது பேஸ்புக்ல பேச்சு சொல்றாங்க சகோதரர்கள் சும்மா எழுதுறாங்க ஆனா உன் ஞாபகத்தை வச்சுக்கோம்போ இந்த எழுதக்கூடிய சகோதரர்கள் ரெண்டு வகையான வகுப்பு இருக்கிறாங்க நிலவரம் விலங்கி இலங்கை நாட்டுக்குள் நான் நிலவரம் தெரியும் என்ன நடக்குது என்ன எழுத வேண்டும் என்ன எழுதக்கூடாது என்பதை எல்லாம் அனுசரித்து மார்க்கம் சொல்லக்கூடிய விளிமையங்களாக அவர்களுக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பையும் நாங்கள் பார்க்கிறோம் அது வரவேற்கத்தக்கது அதில் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டதாக வார்த்தை பிரயோகங்களும் ஒருவரை ஒருவர் மதித்து ஒருவரை ஒருவர் கண்ணியப்படுத்தி பேசக்கூடிய பேசுவது போன்று எழுதக்கூடிய பழக்கத்தையும் நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும் இன்னும் சில சகோதரர்கள் இருக்கிறாங்க கேள்விப்படுகிறோம் நாட்டுக்கு வெளியிருந்து கவலையின் காரணமாக ஆத்திரத்தின் காரணமாக ஆவேசத்தின் காரணமாக சில முறை தவறாக எழுதக்கூடிய எழுத்தாளர்களையும் இங்கே இதற்காட்டி பேச வேண்டிய ஒரு நிலைக்கு நாங்கள் யாருக்கும் எழுதலாம் கூட ஒரு அப்படிப்பட்ட தகவல்களை பரிமாறிக்கொள்வதில் தான் எங்களுக்கு அமைப்பில் இஸ்லாம் சொல்லக்கூடிய புத்திமதி அமைப்பில் இந்த புத்திமதியை நான் உங்களுக்கு சொல்லி வைக்க விரும்புகிறேன் எனவே அன்புக்குரிய சகோதரே நாம் அனைவரும் ரப்பின் பக்கமாக மீறுவோம் அல்லாவிடத்தில் கையேழுவோம் அல்லாவிடத்தில் மண்டாடுவோம் செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்போம் அல்லாவின் பக்கமாக எங்களுடைய கவனத்தை திருப்பி நாங்கள் அல்லாவிடத்தில் சொல்லுவோம் இதற்குரிய பரிகாரத்தை ஒன்னிடத்திலேயே எதிர்பார்க்கிறோம் என்று சொல்லக்கூடிய நிலை எங்களுக்கு மறுநன்றிந்தால் நிச்சயமாக இரவை பகலாக்குவது போன்று கண்ணியத்தை கேவலமாக்குவது போன்று கேவலத்தை போன்றே அல்லாஹ் ஒரு ஆரோக்கியமான ஒரு சந்தோஷமான ஒரு சுகீச்சமான ஒரு ஐக்கியமான அல்லாஹ் ஆக்குவான் ஆக்கிவிடுவான் ஆக்கியிருக்கிறான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான காட்சியை காணக்கூடிய பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நாம் அனைவருக்கும் தந்த யாரெல்லாம் எல்லாத்திற்கு எதிராகவும் இஸ்லாத்திற்கு எதிராக சூழ்ச்சி பேசிக் கொண்டு வைத்து அவர்களுடைய பேச வேண்டிய பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு அல்லாஹ் காட்டித் தருவானாக என்று சொல்லக்கூடிய பிரார்த்தனையுடன் உங்களை விட்டு விடைபெறுகிறேன்